அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவரின் திருவருளால் உடல்நலம் என்ற தலைப்பின் கீழ் மருந்து என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவெருமான் இவ் அதிகாரத்தில் நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றியும் உணவு பழக்கங்களை பற்றியும் மருத்துவ முறைகளை பற்றியும் உபதேசித்து அருளியுள்ளார் முன்பு உண்ட உணவு செறிக்காமல் நல்ல பசி ஏற்படாமல் உணவு உட்கொள்ளக்கூடாது என்ற மிக முக்கியமான குறிப்பை இவ் அதிகாரத்தில் காண்கிறோம் இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானதாகும் உடலில் உள்ள நெருப்பாகிய குறிப்பாக வயிற்றில் உள்ள ஜாடராக்னி என்கின்ற நெருப்பானது நன்கு தூண்டப்படுவது உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது என்று யோகசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதை இங்கு ஒப்புக்கி பார்க்கலாம் இனி இதுவரை நாம் கற்ற மருந்து என்கின்ற அதிகாரத்தில் உள்ள பத்து குரட்பாக்களின் சாரத்தை சுருக்கமாக பார்ப்போம் முதல் குரட்பா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று ஆயுர்வேதம் முதலான மருத்துவ துறைகளைச் சார்ந்த நூலோர் வாதம் முதலாக வரிசைப்படுத்தி கூறிய வாதம் பித்தம் சுலேத்துவம் காற்று தத்துவம் நெருப்பு தத்துவம் நீர் தத்துவம் ஆகிய மூன்றும் உடலில் அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோயை உண்டாக்கும் இந்த முதல் குறட்பாவில் நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் கூறப்பட்டது இரண்டாவது குரட்பா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் முன்பு உண்ட உணவு செரித்த தன்மையை அடையாளங்களால் அறிந்து கொண்டு உண்ண வேண்டிய உணவையும் அறிந்து உண்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிதுகிக்கும் ஆறு இது மூன்றாவது குரட்பார் முன் உண்ட உணவு செரித்துவிட்டதை பிறகு உண்ண வேண்டிய உணவின் அளவையும் அறிந்து உண்ண வேண்டும் அவ்வாறு உண்ணுதல் பெறுதற்கரிய உடலை பெற்றவன் நீண்ட காலம் இந்த உடலில் இன்பமாக வாழ்வதற்குரிய வழிமுறையாகும் நான்காவது குரட்பா அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்கத் துவர பசித்து முன் உண்ட உணவு செறித்ததை அறிந்து நல்ல பசி தோன்றிய பிறகு மாறுபாடு இல்லாத உணவை கடைபிடித்து சுவைத்து உண்ண வேண்டும் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து ஊறுபாடு இல்லை உயிர்க்கு ஐந்தாவது குரட்பா உடலின் தன்மை கால இயல்பு சுவை வீரியம் ஆகியவற்றால் ஏற்படும் மாறுபாடு இல்லாத உணவை தன்னுடைய மனம் வேண்டிய அளவை மறுத்து அளவாக உண்டால் உடலில் வாழ்கின்ற உயிருக்கு நோய்களால் துன்பம் ஏற்படுதல் என்பது இல்லை இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய நான்கு குரட்பாக்களிலும் உண்ணப்பட வேண்டிய உணவின் அளவு காலம் பயன் ஆகியவை உபதேசிக்கப்பட்டன நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம்